வந்தேன் நீ வர காரணம் என்ன என்று கேட்டார் கல்வியை தேடி என்று கூறினேன் உடனே அவர் கல்வியை தேடுபவர் தான் தேடிய கல்வியை கொண்டு திருப்தி அடைவதற்காக வானவர்கள் தங்களின் இறக்கைகளை விரித்து வைக்கிறார்கள் என்று கூறினார் மலஜலம் கழித்த பின் கால் உரைகள் மீது மசது செய்வது குறித்து என் மனதில் ஊசலாட்டம் இருந்தது அலிவசல்லம் அவர்களின் தோடர்களில் ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள் இது குறித்து ஏதேனும் நபிசல்லு அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறி அதை நீங்கள் கேட்டதுண்டா என்று உங்களிடம் கேட்பதற்காக வந்தேன் என்று நான் கூறினேன் ஆம் நாங்கள் பயணத்தில் இருந்தபோது மூன்று தினங்கள் எங்கள் காலுரைகளை நாங்கள் கடற்ற வேண்டியதில்லை ஆனால் கடமையான குளிப்பிற்காக மட்டும் கடற்ற வேண்டும் எனினும் மலஜலம் தூக்கம் காரணமாக கழற்ற தேவையில்லை பின்னர் அதை பற்றி ஏதேனும் நபிசல்லாக அழகி செல்லும் அவர்கள் கூற அதை நீங்கள் கேட்டுள்ளீர்களா என்று நான் கேட்டேன் ஆம் ஒரு பயணத்தில் நபிசல்லாக அழகிவு செல்லும் அவர்களுடன் இருந்தோம் அப்பொழுது பெரும் சப்தத்துடன் ஒரு கிராமவாசி முஹம்மது என்கிறார்கள் உடனே கேடு உண்டாகட்டும் உன் சப்தத்தை குறைப்பீராக நிச்சயமாக நீர் நபி சொல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களும் இருக்கின்றீர் இதை விட்டும் தடுக்கப்பட்டுள்ளீர் என்று அவரிடம் கூறினேன் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் குரலை தாழ்த்த மாட்டேன் என்று கிராமவாசி கூறினார் நிலை என்ன என அந்த கிராமவாசி கேட்டார் அதற்கு நபிசல் அலைஹு அவர்கள் ஒரு மனிதர் மறுமையில் தான் நேசிப்பவர்களுடன் இருப்பார் என்று கூறினார்கள் எங்களுடன் பேசிக் கொண்டிருந்த அல்லது ஒருவர் அடைவார் என்றும் அதாவது சிரியா நாட்டின் திசையில் அந்த வாசல் உள்ளது வானங்கள் பூமியை படைத்த நாளிலேயே அதையும் அல்லாஹ் படைத்தான் பாவ மன்னிப்பு கோருவதற்காக அந்த வாசல் திறந்தே இருக்கும் மேற்கே சூரியன் உதயமாகும் வரை அந்த வாசல் அடைக்கப்படமாட்டாது மாட்டாது என நபி சொல்லாஹு வாலிக் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் என இதன் அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெறும் சுஃபியானின் பார் கூறுகின்றார் திருமிதி மூன்று ஐந்து மூன்று ஐந்து